विश्वोत्पत्यादिहेतवे, तापत्रय विनाशाय, சச்சிதானய விஷோத்தியேத்தாபயா வய நுமாக விதேனேஸ்மின் அஹமேகூடீ யானியமிசியம காமமச்சு அந்த பிங்களா என்கின்ற விலைமகள் தன்னைத்தானே நொந்து கொள்ளுகின்ற பாடல்களை எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம் அவதூத தத்த குருவானவர் எதுமகாராஜாவுக்கு இதை சொல்லுகிறார் அவள் என்ன சொல்லுகிறாள் விதேகனாம் அஸ்மின் புரை விதேக மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் இதிலேயே ஒரு நுணுக்கம் இருக்குது தேக அபிமானமில்லாத இந்த நாட்டில் அஹம் ஏகாஏவ மூடதீஹி அஸ்மி நான் ஒருத்தி தான் மகா முட்டாளாக இருக்கேன் அறிவிலியாக இருக்கேன் அப்படிங்கிற ஏன்னா அஸ்மத்து ஆத்மதாத் அச்சுதாத் யா அந்யம் காமம் இச்சந்தி இச்சந்தி அகம் அப்படின்னு அச்சுதனிடமிருந்து இந்த ஆத்மாவையே கொடுக்கக்கூடிய அதை விரும்பாம விட்டுட்டு யா எத்தகைய ஒருத்தி நான் அப்படிங்கிற அந்நம் காமம் இச்சந்தி வேற எதுலையோ ஆன்பம் இருக்குன்னு நினைச்சேன்ன ஆத்மானந்தையே அச்சுதன் என்ன பண்றார் எனக்கு இந்த சரீரத்தில் இருக்கிற போதே ஆனந்தத்தையே கொடுக்கிற பகவானை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு மனிதனிடத்துல தான் என்னுடைய ஆனந்தம் இருக்குன்னு நினைச்சேனே ஆசைப்பட்டேனே ஆத்மதாத்து அச்சுதாத்து அந்நம் காமம் இச்சந்தி அகம் அப்படின்னு படிக்கணும் ஆத்மாவையே ஆத்மஸ்வரூபத்தையே ஆனந்தத்தையே தன்னையே எனக்கு கொடுக்கக்கூடிய பகவான் இருக்கான் அவனை விட்டுட்டு நான் வேற விஷயத்தை விரும்பினேனே அப்பேற்பட்ட நான் நிச்சயமாக இந்த காரணத்தினால நான் கெட்டவை தான் அசதி பகவானை விட்டுட்டு நான் ச சன்மார்க்கத்தில் போகாமல் துன்மார்க்கத்தில் போயிட்டேன் அசன்மார்க்கத்தில் போயிட்டேன் அஸ்மாத்து அந்த இடத்துல எடுத்துக்கணும் முதல்ல அஸ்மாத்து சொன்னோம் அப்படி இல்லை அதாவது ஆத்மதாத்து அச்சுத்தாத்து அந்நியம் காமம் இச்சந்தி அப்படி புரிஞ்சுக்கணும் ஆனந்தஸ்வரூபமான ஆத்மாவையே கொடுக்குற அச்சுதனை காட்டிலும் வேறு விஷயத்தில் நமக்கு சுகம் இருக்குதுன்னு நினச்சேனே அந்த காரணத்தினால அஸ்மாத்துன்னா அஸ்மாத்து காரணாத்து அகம் நான் அசதி ஹீ அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நான் வந்து அசத்தல்லவா நான் சத்து இல்லை நான் அசன்மார்க்கத்தில் போயிட்டேன் அப்படின்னு நொந்து கொள்றதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இதிலிருந்து என்ன சொல்ல விரும்புகிறாள்னா பகவான் ஒருத்தந்தான் உண்மையிலேயே நமக்கு உண்மையான ஆனந்தத்தை உணர்த்துறவான் அவனை விட்டுவிட்டு வேற பொருளிலையும் பொண்ணிலையும் பொருளையும் மண்ணிலையும் பெண்ணிலையும் தேடுறது முட்டாழ்த்தனம் அப்படிங்கிற கருத்தை இதன் மூலமாக சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது அதுதான் விஷயம் விதேகனாம் புரேஹியஸ்மின் அகமே கைவமூடதீஹி யானியமிச்சந்தியசத்தியஸ்மாத் எோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன